तापत्रय विनाशाय சச்சிந்தோோத்தியேத தாபத்தய விநா கர்மான் சனித்தேத் தர்மலம் பமீஹ சுகேத்தரம் भगवाने இந்த பிரபஞ்சமாகவும் ஜீவனாகவும் இருந்து கொண்டு குணங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறார் இந்த சரீரத்தில் அபிமானம் உள்ளவர் போலவும் காணப்படுகிறார் அப்படிங்கிறத ஒரு கருத்து ஆனால் இப்போ நம்ம ஜீவேஸ்வர பேத திருஷ்டிலேயே இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கலாம் ஆக ஜீவேஸ்வர அபேத திருஷ்டி ஜீவேஸ்வர பேத திருஷ்டி ரெண்டு கோணத்திலையும் சாஸ்திரங்கள் பல விஷயங்களை உபதேசம் பண்ணுகிறது ஜீவேஸ்வர भेद திருஷ்டி தான் நிறைய பேருக்கு வசதியாக சௌகரியமாக இருக்குது ஆனால் நுணுக்கமாக பார்த்தா ஜீவேஸ்வர பேதம் இல்லைங்கிற கருத்தை நாம் அடிக்கடி சிந்தனை பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது தேகபுருத்து சனிமித்தானி கர்மபி கர்மாணி குருவன் தத்தத் கர்மஃபலம் கிருணன் ஈக மதி சுகேதரம் சுகேதரம் கர்மபலம் கிருண்ணன்னு பிரமதி தேகபிரத்துன்னா தேகத்தை தரித்து கொண்டிருக்கிற ஜீவாத்மா பரமாத்மாவே ஜீவாத்மாவாக இருந்து மாயினால் இப்படிலாம் அனுபவிக்கிற போல காணப்படுகிறார் என்பதுதானே அத்வைத சித்தாந்தம் ஆக தேகபிரத்து தேகத்தை உடைய ஜீவாத்மாவானவன் சனிமித்தானி கர்மபிகி எத்தனையோ வேலை பண்ணி பண்ணி நிறைய ஆசைகள்லாம் உள்ளே இருக்குது திரும்ப திரும்ப சாப்பிட்டதையே சாப்பிட்றோம் திரும்ப திரும்ப உடுத்ததையே உடுத்திக்கிறோம் பேசினதையே பேசுகிறோம் இல்லையா அந்த வாசனைகள் திரும்ப திரும்ப அதை செய்யும்படி பண்ணுறது சனிமித்தானி அப்படின்னு சொன்னால் வாசனா அர்த்தம் உள்ளுக்குள்ளே ஏற்கனவே அனுபவிச்சது திரும்ப திரும்ப அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு தோன்றுகிறது அந்தந்த நேரத்தில் அனுபவம் போகிறோன்னு நினச்சா திரும்பவும் அனுபவிக்கணும்னு ஆசை வருது ஆக சனிமித்தானி கர்மபிகி வாசனைகளோடு கூடிய கர்மங்களால் கர்மாணி குருவன்னு திரும்ப திரும்ப கர்மங்களை எல்லாம் பண்ணி கொண்டு தத்தத் கர்மஃபலம் அததனுடைய கர்மபலம் எப்போ ஏற்பட்ட கர்மஃபலம் அப்படின்னு கேட்டால் சுக இதரம் சுக இதரம்னா சுகத்துக்கு வேற அடுத்ததான துன்பம்னு அர்த்தம் ஆகவே நாம் எதெல்லாம் இன்பம்னு நினைக்கிறோமோ அது துன்பமாக மாறிடுது இன்பத்தோட இதெல்லாம் விட முடியல தரும் வைத்திருக்கக்கூடிய பொருள்களை விட்டும் இருக்க முடியல சேர்ந்தும் இருக்க முடியல கர்மபலம் கர்மபலத்துக்கு இது விசேஷம் சுகேதரம் கர்மபலம் கிருண் அதை கிரகித்துக்கொண்டு உடல் வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் இந்த உடலை உலகத்தில் இந்த உடலோடு கூடி பிரமதி திரும்ப திரும்ப இன்பத் துன்பங்களில் புண்ணிய பாபங்களை செயல்களில் உழல்கிறான் நம்ம பிராக்கெட்டில் போட்டுக்கணும் உழல்வது போல காணப்படுகிறான் இல்லை உழல்கிறான்ங்கிறத பேததிருஷ்டி ஜீவேஸ்வர பேத திருஷ்டியில் வச்சாலே உழல்கிறான் பிறகு இறைவனிடத்திலே நாட்டம் வருகிறதுனெல்லாம் அர்த்தம் பண்ணணும் ஆனால் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன ஜீவாத்மா இந்த உடம்புக்குள்ளே கொண்டு பல்வேறு வாசனைகளின் காரணமாக ஓயாமல் ஏதாவது செயல்களை புரிந்து கொண்டு அந்த செயல்களோட பலனையெல்லாம் பலன்னா என்னது துன்பந்தான் சுக இத்தரில்லையா கர்ம பலனை அதாவது ஆபாச சுகம் இன்ப மாதிரி தெரிகிறது துன்பம் வந்து இன்பம் மாதிரி காட்சி அளிக்கிறது அப்புறம் அது துன்பமாக முடிஞ்சு ஏகி சம்ஸ்பரிசஜா போகாக துக்க யோனைய ஏவத்தைன்னார் பகவான் கீதையில் எதெல்லாம் நாம் அனுபவி சுகம்னு நினச்சி அது துக்கத்துக்கு காரணமாகி விடுகிறதுன்றார் புத்திசாலி அதில் மயங்கி போக மாட்டான் ஆத்தியந்தவந்த கவுந்தேய நதேஷு ரமத்தே புத்தா நம்ம அனுபவிக்கிற சுகத்துக்கெல்லாம் ஆரம்பம் இருக்குது முடிவு இருக்குது ஆரம்பமும் முடிவும் இருக்கிற சுகத்தை புத்திசாலி விரும்புறதில்லைன்னார் அஞ்சாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் ஆக இது எப்படி இந்த வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கிறான் பஞ்சதசீனியும் சொல்லுவார் வித்யாரண்ய சுவாமி குருவத்தே கர்ம போகாய கர்ம கர்த்து புஞ்ச போகத்தை அனுபவிக்கிறதுக்கா கர்மா பண்ணுறான் போகம் எதுக்கு அனுபவிக்கிறான்னா கர்மா பண்ணுறதுக்கு தயாராகறாங்க பண்ணுறான் அனுபவிக்கிறான் கர்மா பண்ணுறான் கர்மபரனை அனுபவிக்கிறான் இப்படியே கர்மாவிலையும் ஜென்மாவிலையும் உழன்று கொண்டே இருக்கான் பிறப்பு செயல் மீண்டும் பிறப்பு செயல் இப்படியே இந்த சக்கரத்தில் இவன் சம்சார சக்கரத்திலே உழலுகிறான் என்று இந்த அந்தரீட்சர் என்கின்ற யோகியானவர் நிமி சக்கரவர்த்திக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிற ஸ்லோகங்களில் இந்த ஸ்லோகத்தை ஆறாவது ஸ்லோகத்தை படித்து நாம் அர்த்தம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி